ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியை தவிரூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்ததமான மாதே ஷா ேவியமோ வம்ச ஷிபியோ மோ நமோ प्रत्यगर्थो ோப்பலவரனப்போம்மஸ்மி ஓ சவுன்கு சீரியவாஹை தேஜஸ்வினாவை ஓகி கட்டோபிஷத் மொதல் அயம் மூணாவது வல்லி ஆறாவது மந்திரம் ஆறுல ஒன்பதாவது மந்திரம் வினாசாரிஸ் மனப்பிரா சோதனோ தணோரம் பதம் உபனிஷத் ஹயத்தில் ரெண்டு சைத்தன்யம் ரெண்டு ஆத்மா இருக்குன்னு அறிமுகப்படுத்தி கர்மகாண்டத்தை அனுஷ்டிச்சும் வாழ்க்கையில் ஓரளவு மனஷ் சாந்தியை பெறலாம் முழுமையாக மனஷ் சாந்தியை பெற வேண்டுமென்றால் அத்வைத்த ஜானம் ஆத்ம ஏகத்துவ என்று உபதேசம் செய்தது ஆ கர்மகாண்டம் தர்மானுஷ்டானம் ஈஸ்வர பக்தி இதெல்லாம் பெரும்பாலும் துன்பத்தை குறைக்கும் மனசாந்தியை கொடுக்கும் ஆனால் எல்லாம் ஒன்றுங்கிற ஞானந்தான் துன்பமே இல்லாத இன்பத்தை உணர்த்தும் அப்படிங்கிறது விஷயம் ஆகவே என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம கிட்டத்தில் இந்த இருக்கிற இந்த கரணங்களெல்லாம் சரியாக உபயோகப்படுத்தணும் புத்தி மனசு இந்திரியங்கள் இந்த மூன்றையும் சரிப்படுத்துறது தான் இந்த ஜென்மாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான வேலை நம்முடைய புத்தி நம்முடைய மனசு நம்முடைய இந்திரியங்கள் இன்டலெக்ட் மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்த மூணையும் எவ்வளவு தூரத்துக்கு சரியாக வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் இருக்குது வாழ்க்கையிலுடைய லட்சியத்தை அடையாது வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா வேற்றுமைக்கு முக்கியத்துவத்தை அடியோடு நீக்கிறது பேருக்கு தான் வேற்றுமைக்கு முக்கியத்துவம் உண்மையிலேயே ஒற்றுமை தான் எல்லா ஆத்மாவும் ஒன்று தான் எப்படி ஆகாசம் ஒன்றோ அப்படி தத்துவம் எல்லார்டு இருக்கிற நான்கிற தத்துவம் ஒன்று தான் கோடிக்கணக்கான நான் கிடையாது ஒரு நான் தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சால் நான்கிற சப்தத்துக்கும் அர்த்தம் போய்டும் அகம் துவம் இது ரெண்டு தான் அகம் இதம் இல்லாட்டி அகம் துவம் நான் இது அல்லது நான் நீ இந்த ரெண்டும் உண்மை அல்லங்கிறார் ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தினுடைய முகவுரையிலேயே சொல்லிவிடுறார் முதல் சொல்லே அதுதான் நீ நான் என்கின்ற கற்பனை அப்படின்னு தான் தொடங்குகிறார் பிரம்மசூத்திரத்தினுடைய முகவுரையில் ஆதிசங்கரர் தொடங்குகிற போதே நீ நான் என்கின்ற கற்பனையை நீக்க வேண்டும் அப்படின்னு தான் ஒரே பொருளில்தான் நான் என்றும் நீ என்றும் அது என்றும் அவன் என்றும் அவள் என்றும் இது என்றும் அது என்றும் மாயையால் அறியாமையால் கற்பிக்கப்படுகிறது என்று தொடங்குகிறார் இந்த அறியாமையை நீக்குவதுதான் வேதங்கள் அனைத்தின் நோக்கம் அப்படின்னே சொல்கிறார் அசியாக அனர்த்தஹேதோ சர்வே வேதாந்தாக ஆரப்பியே இந்த அனர்த்தத்தை பயனற்ற செயலை பயனற்ற தன்மையை நீக்குவதற்காகத்தான் வேதாந்தம் இயங்குகிறது இன்பத்தை தராத துன்பத்தையே தனக்குள் வைத்திருக்கின்ற இந்த பயனற்ற நான் நீ எல்லாம் வேஸ்ட்டுங்கிற நான்கிறதும் நீங்கிறதும் இதுங்கிறதும் இவங்கிறதும் அவங்கிறதும் அவளுங்கிறதும் அதுங்கிறதும் இதுங்கிறதும் எல்லாம் கனவு கற்பனை ஒரே வஸ்து தான் இருக்குது இதம் சர்வம் பிரம்மை பிரம்ம இவ இத சர்வம் பிரம்மைவே தமதம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதோத்தரேன அதஷ்டோர்த பிரசம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் சர்வம் பிரம்மமயம் ஆகவே அத்வைத்தம் பரமார்த்த சத்தியம் மாயா மாத்திரம் இதம் துவைதம் இது ஆழமாக மனசுக்குள்ள போகணும் இது எக்ஸ்பீரியன்ஸ் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணுறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறதுக்கு போய்டும் ஆகையினால் நம்ம அனுபவத்தையே விசாரம் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது அத்வைத்தமும் துவைத்தமும் சமகால அனுபவம் நம்ம கவனமெல்லாம் துவைத்தத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்குது ஆகையினால நமக்கு சம்சாரம் விரத்தியாகிறது ஃபோக்கஸ் எல்லாம் அத்வைத்தத்தில் இருந்தால் சம்சாரத்தை இக்னோர் பண்ணிடுவோம் சம்சாரத்துக்கு மதிப்பே கிடையாது தங்கத்தை கவனித்தா நகையை கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை கடக்காரன் தங்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான் நம்ம டிசைனை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டிசைனை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்கிறது கோல்டை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணினா பிஸ்னஸ் வேறு விதமாக லவ் நடக்கும் டிசைனை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் சில்ற வியாபாரம் கோல்ட மாற்றம் ஃபோக்கஸ் பண்ணினா சில்ற வியாபாரமாக நடக்கும் மொத்த வியாபாரம் அது மாதிரி ஜகத்து பிரம்மைவ இதம் சர்வம் நேக நாநாஸ்தி இதே உபனிஷத்து தான் சொல்லப்படுது ஆகையினால இந்திரிய நிகிரகம் புத்தி நிச்சயம் நல்ல சாஸ்திர விவேகத்தோட எது கர்த்தவியம் எது அகர்த்தவியம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது காரியா காரிய வியவஸ்தித்தௌனர் கிருஷ்ணர் சாஸ்திரம் பிரமாணம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்தே காரியா காரிய வியவஸ்திதௌஞ்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கருத்து இகார்ஹி இந்த விவேகம் வேணும் வாழ்க்கையில் எனக்கு வந்து எது உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குங்கிற விவேக்கம் இல்லாமல் பிரயத்தனம் பண்ணுறது வேஸ்ட் இல்லையா ரொம்ப நாளைக்கு சொல்ற எண்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் நான் வாழ்க்கையில் தன்னால வழலுக்கு இறைச்ச நீரா போச்சு முயற்சி எல்லான்னா என்ன பிரயோஜனம் அது சின்ன வயசுல புரியணும் ஆனால் அனுபவித்தா அடி வாங்கினா தான் புரியறது ஆகவே விவேக்கம் வேணும் நம்ம எதுக்காக உழைக்கணுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம முயற்சி உயர்ந்ததை நோக்கி நிலையான இன்பத்தை நோக்கி போகணும் நம்ம முயற்சி என்னது நிலையற்ற இன்பத்தை நோக்கி போகக்கூடாது இதுதான் விவேகம் அதுக்கு தகுந்த மாதிரி மனசை ட்ரெயின் பண்ணணும் முதல்ல இது இப்படி இது அப்படின்னு தெரிஞ்சுட்டால் மனசில் சங்கல்பம் பண்ணிக்கலாம் முதல்ல புத்தி தான் சொல்லும் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லும் அவ்வளோதான் மைண்டு தான் அதை ஃபாலோ பண்ணி ஆகும் மைண்டு வந்து என்ன பண்ணணும் சரி எது நல்லதோ அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிடுத்துன்னா அது சங்கல்பம் ஆகிடும் பண்ணுறதா வேண்டாமான் அது மாட்டிக்கும் மைண்டு மாட்டிக்கும் ஆக புத்தி கரெக்டாக சொல்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது கெடுதல் குடிக்கிறது மது குடிக்கிறது கெடுதல் புத்தி சொல்கிறது ஆக இது சொன்னால் அது தகுந்த மாதிரி நடக்கணுமே மை மனசு மனசு அது ஒத்துழைக்கிறது இல்லை ஆ புத்தி நல்லா தான் இருந்தாலும் அதான் சொல்கிறாங்க நோவர்ஷிப்புக்கும் டூவர்ஷிப்புக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டுன்னா எல்லோருக்கும் தெரியாமல்லை இது தப்பு இது சரிங்கிறது காமன் சென்ஸுக்கே புரியறது ஆனால் தப்பை பண்ணுறோம் சரியானதை பண்ண மாட்டேங்கிறோம் காரணம் என்னென்னா மைண்ட் அப்படி ட்ரெயின் ஆயிருக்கு என்ன பண்ணுறது அதைத்தான் ஸ்வாவம்னு வேற சொல்கிறோம் அதை அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பல ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கு அது கிருஷ்ணன் சொல்கிற நிரஹ கிம் கரிஷியதி சதுரசம் சதம் சேஷ்டத்தை சசியாக பிரகிருர் ஜானவான் அப்படி பிரகிரும் யாந்தி பூத்தானி நிகிரக கிம் கரிஷிய கூட பிரகிருத்தி இப்படி தான் எப்படி இது பண்ண முடியும் நம்ம நீயோ நானோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவமானாக பண்ணினா தானே உண்டுங்கிறார் கிருஷ்ணர் சரி அதுக்கு தான் கிருஷ்ணர் இதை யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு ஸ்ரேயஸை நோக்கி இந்த சரீரத்தை பயன்படுத்துகிறதா பிரேயஸனுக்காக இந்த சரீரத்தை உபயோகப்படுத்துகிறதான்னு தீர்மானம் பண்ணி பிரேயஸை வேண்டான்னு மனசு சங்கல்பம் பண்ணணும் ஸ்ரேயு தான் வேணும்னு மனசு சங்கல்பம் பண்ணணும் புத்தி சொல்கிறது இது ஸ்ரேய்சு இது பிரேயஸுங்கிறது இது வந்து அனித்யானந்தம் இது நித்தியானந்தம்ங்கிறது இது சாத்தியம் இது சித்தம்ங்கிறது இது ஞானத்தினால் அடைய ஞானத்தினால் இது கஷ்டப்பட்டு அடைஞ்சாலும் அனித்தியமாக போகிறதுன்னு சொல்கிறது இப்படியெல்லாம் பலவிதமாக சொல்லுகிறது ஆகவே இதை பகுத்தறிஞ்சு யமதர்மராஜா சொல்கிறார் நம்ம பரமாத்மாவை நோக்கி அல்லது ஆனந்த ஸ்வரூபமான நம்முடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நோக்கி இந்த இந்திரியங்களையும் மனசையும் பயன்படுத்தணும் அப்படின்னு புத்திக்கு புத்தி சொல்கிறத கேட்கணும் நம்ம புத்தி சொல்கிறத நம்மளே கேட்டால் நம்ம புத்தி தப்பாக சொல்லிட்டுன்னா அது வேறு ப்ராப்ளம் அதனால்தான் கிருஷ்ணர் கீதையில் பிரித்து சொல்லியிருக்கார் புத்தியவே மூணாக பிரிக்கிறார் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்னேன் அதர்மத்தை தர்மமாக நினைக்கிற புத்தி தாமச புத்திங்கிறார் தர்மத்தையும் அதர்மத்தையும் அறகுறையாக புரிஞ்சிக்கிற புத்தி ராஜச புத்திங்கிறார் தர்மத்தை தர்மமாகவும் அதர்மத்தை அதர்மமாகவும் புரிஞ்சிக்கிற புத்தியை சாத்விக புத்திங்கிறார் கிருஷ்ணர் ஆக ஞானத்தையும் கிருஷ்ணர் பிரிக்கிறார் புத்தியையும் பிரிக்கிறார் அறிவையும் பிரிக்கிறார் அரியற தன்மையையும் பிரிக்கிறார் அரியற தன்மை புத்தி அறிவு அது அறிவு அப்படிங்கிறது புத்தியோட தர்மமாக இருக்கலாம் அந்த பகுத்தறியறது அது பகுத்தறியறதுனால ஏற்படுற அறிவு ஞானம்னு சொல்லப்படுது அது படிக்க படிக்க தான் புரியும் புரிஞ்சுக்கிற சக்திக்கு புத்தின்னு பேர் புரிஞ்ச புரிதல் என்பது ஞானம் நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிக்கிற சக்தி இருக்குது அப்புறம் அது புரியறதுன்னு சொல்கிறோம் புரியலேன்னு சொல்கிறோம் புரிஞ்சால் ஞானம் புரியலேன்னா ஞானம் இல்லை அப்படிதான் ஞானம் வரமாட்டேங்கிறது புரிய மாட்டேங்கிறது புரிய மாட்டேங்கிறது புரிய மாட்டேங்கிறது நானும் யோசிச்சு யோசித்து பார்க்குறேன் புரிய மாட்டேங்கிறது அப்போ அதுக்கு தான் சொல்கிறோம் சம்ஸ்காரம் அதிர்ஷ்டம் வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு அனுகிரகம் வேணும் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் சரி அப்போ இந்த ஸ்லோக மந்திரத்துக்கு அர்த்தம் நேற்றுக்கே பார்த்துட்டோம் இருந்தாலும் சொல்கிறேன் எவன் ஒருவன் இந்த பகுத்தறிவை ச அடி அதுக்கு தான் சாஸ்திரத்தோட சம்பந்தம் இருக்கணும் இந்த இப்போ நம்ம ஆசிரமத்தில் நடக்கிறதெல்லாம் அந்த அப்படி தான் நடந்துகிட்டுருக்கு இப்போ கிளாஸில் உட்காந்துருக்கிறதெல்லாம் புத்திக்கு வேலை அங்கே பூஜை பண்ணுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் மனசுக்கு வேலை அப்புறம் வந்து நம்ம வேறு யூஸ் பண்ணாமல் செல்ஃபோன் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் வந்திருக்கிற பர்பஸ் எதுக்காக இங்கே ஆசிரமத்துக்கு வந்துருக்கோமோ எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கோமோ அதனால அதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்குது சாப்பாட்டில் கட்டுப்பாடு பேச்சில் கட்டுப்பாடு இதில் எல்லாம் கட்டுப்பாடாக இருந்தோம்னா இந்திரிய நிகிரகம் அப்போ அதுக்கு தகுந்த பிரயோஜனம் கிடைக்கும் இந்த ஆசிரமத்துக்குள்ளே நமக்கு சந்தேஷம் சந்தோஷம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்காங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தானே ஆசிரமத்தில் வந்து இங்கே முழுக்க முழுக்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது வேறு எனக்கு வேணாலும் லௌகிகம் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா உங் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் நான் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு டோட்டலாக தானே சாப்பாடு கிடச்சி விட்றது தன் பைப்பை திறந்தால் தண்ணி வர்றது எலக்ட்ரிசிட்டி போயிடுத்துன்னா ஜென்ரேட்டர் ஓடுறது எல்லாம் இருக்குது ஃபேன் ஓடுறது வேணுன்னா ஏசி ரூமாக இருந்தால் ஏசி ஓடுறது எல்லாம் நடக்குது என்ன பண்ணணும் நம்ம சௌரியமாக இருக்குதுன்னு கதை பேசுகிறதா இப்போ கட்டோபனிஷத்து மந்திரத்தை எல்லோரும் திரும்ப திரும்ப உருப்போட்டுருக்கணும் இல்லாட்டி ஓம் ஹ்ரீம் தட்சிணாமூர்த்தே நமகா சொல்லின்னு இருக்கலாமே இல்லாட்டி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரேச்சஸ்வஹான் கிளாஸ் முடிஞ்ச உடனே வீட்டில் வந்து என்ன இட்லி சாப்பிட்டியா சோ தோச அப்ப நம்ம இங்க பிசிக்கலி இங்க இருக்கோம் மென்டலி வேற எங்கேயும் இருக்கும் நீங்க இல்லைன்னு தான் நினைச்சுன்னு பேசுறேன் இருந்தாலும் கூட அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதை நல்லா உபயோகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு என்விரோன்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையில் கிடைக்குமா எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு இது சாதாரணமாக தோன்றுறதோ நோ எனக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுச்சுவேஷன் நமக்கு இருக்கிற போது அதை எப்படி உபயோகப்படுத்திங்கன்னா அது மாதிரி தான் சரீரம் அதனால்தான் காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறு கட்டினத்தார் சொன்னார் எப்போ வரும் தெரியாது அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் எம் எம் வாபிஸ்மரன் பாவம் தியஜத்தியந்தே கலேவரம் தந்தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவிதா எதை நினைச்சுண்டு ஒருத்தன் ஷாகரானோ அதுவாகவே ஆகறான்னர் தஸ்மாத் சார்வ காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச ஆகினாலும் எப்போ பார்த்தாலும் என்ன நினச்சிண்டு கடமையை செய்யினர் ஆகவே இந்த விஜயான சாரத்தி எஸ்து மன நர இழுத்து பிடிச்சுண்டே இருக்கணும் விட்டா போச்சு லூஸ் பண்ணா போச்சு குதிரையை கண்ட்ரோலில் வச்சுட்டே இருக்கணும் இந்திரியங்கள்ங்கிற குதிரையை எப்பவும் மைண்டு கண்ட்ரோலில் இருக்கணும் ஆகவே அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா சரியான வழியை நோக்கி போனா சஹா அத்வனஹா பாரம் ஆப்னோதி சம்சாராத்து பாரம் ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சுக்லக்தி கிருஷ்ணகதி அதோகதி மூணு கதியும் தாண்டி பிரம்மகதி அப்படிங்கிறார் ஒரு வியாக்கியானகாரஸ் கோபாலகிருஷ்ண யதீந்திரர்னு ஒருத்தர் ஒரு மகா வியாக்கியானம் பண்ணுறார் ரொம்ப கம்பீரமாக சங்கரபாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி எழுதுறாரு டீகா எழுதியிருக்கார் ஆஹ உத்தராயண மார்க்கமும் இல்லை தக்ஷணாயன மார்க்கமும் இல்லை அதோகத்தியும் கிடையாது என்ன கத்தின்னா அகதி அகத்தியம் இங்கே முன்னாடி படிச்சிருக்கோம் நைஷா தர்கேணமதிராபேயா பிரோக்தானியே நைவசு பிராணாய பிரேஷ்ட அனன்யப் பிரோக்தே கதிரத்திர நாஸ்தி அப்படின்னு இது முன்னாடி வள்ளியில் படிச்சுருக்கோம் எந்த ஒரு விஷயத்து எந்த பிரம்மாத்ம துவத்தை குருநாதர் உபதேசம் பண்ணுறாரோ அந்த பிரம்மாத்ம தத்துவம் மயமாக அவருடைய அந்தக்கரணம் இருக்குமானால் அவர் சொல்லு கொடு கொடுக்குற டீச்சிங் வேலை பண்ணாமல் போகாது அந்த அகதிக்கு நாலு அர்த்தம் சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியர் அனன்யப் பிரோக்தே கதிர நாஸ்தி அந்த மந்திரத்தோட நம்பரை சொல்கிறேன் பாருங்க முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி எட்டாவது மந்திரம் ந நரேணாவரேண புரோக்த ஏஷ சுவிஞ சுவிஞ்னேயோ பகுதா சிந்தியமான அனன்யப்போதி நாஸ்தணீயு பிரமாத் ஆஹ அனன்யோ கரஸ்தி சம்சாரகி நாஸ்தி புரியாம போச்சுன்னு சொல்ல முடியாது ஆஹ இங்கே இகைவரு காமா பிரலீயன் இல்லை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அத்வன பாரம் ஆப்னோ அத்வனஹான சம்சாரம் இந்த அங்கே போகிறது இங்கே போகிறது சொர்க்க லோகத்துக்கு போகிறது பிரம்மலோகத்துக்கு போகிறது வைகுண்டத்துக்கு போகிறது கைலாசத்துக்கு போகிறது என்னென்னா எல்லாமே கைலாசந்தான் எல்லாமே வைகுண்டந்தான் இங்கேயே இருக்குது ஆகாஷத்துக்கும் அது காரணமான பிரம்மன் விவர்த்த காரணமான பிரம்மன் எங்கே இருக்க முடியும் ஆக இல்லை சர்வ வியாபகம் பாரமாப்னோத்தி தத் விஷ்ணோகோ பரமம் பதம் நீங்கள் முதல் மந்திரத்தை ஜாபகம் வச்சுக்கணும் ஹதயத்தில் ரெண்டும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆத்மா என்னது ஜீவாத்மா இன்னொரு ஆத்மா என்னது பரமாத்மா பரமாத்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன விஷ்ணு விஸ்வம் விஷ்ணுருவஷ்காரோ பூதபவிய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவன பூதாத்மா பரமாத்மா சூக்தா நாம் பரமாகதி கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது சா காஷ்டா சா பராகதி வரப்படுது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க விஷ்ணுவோட பரமபதம்னா அப்படியே கற்பனை பண்ணக்கூடாது விஷ்ணுவோட பரமபதம் யார் தெரியுமோ நாம தான் நாம தான் விஷ்ணு பரமபதம் யாருன்னா அகமேவ எனக்கு அந்நியமாக என்ன இருக்குது மையேவ சக்கலம் ஜாத்தம் கைவேலி ஒப்பிஷத்து சொல்கிறது மைய சர்வம் பிரதிஷ்டிதம் அது சாத்திய விஷயம் விஷ்ணு பரமபதம் சித்த விஷயம் ஆகையினால அறிஞ்சிக்கணும் ஒன்றும் பண்ணக்கூடாது அறிதலை தவிர ஒரு எண்ணும் செய்ய வேண்டும் புரிஞ்சுண்டு பேசாமல் இருக்கணும் தாய்மணவர் சொன்ன மாதிரி சித்தம் மெளனம் செயல்வாக்கு எல்லாம் மெளனம் சுத்த மெளனம் என்பால் தோன்றின் பராபரமே சுத்த மெளனம் என்பால் தோன்றில் சித்தம் மெளனம் செயல்வாக்கு எல்லாம் மெளனம் அப்படி படிக்கணும் மாற்றி படிக்கணும் சுத்த மௌனம் எங்கிட்ட உண்டாயிடுதுன்னு சொன்னால் புரிஞ்சுடுத்துன்னா சுத்த மௌனம் என்பால் தோன்றின் சித்தம் மெளனம் மனசு அடங்கிடும் செயல் வாக்கு எல்லாம் மெளனம் படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரமே படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகங்கான் பராபரமேன்னா படிப்பு இருக்கணும் அப்போ அப்போ தானே அற முடியும் படிப்பு அறணுன்னா படித்தால் தான் படிப்பாரும் படிக்காமையே படிப்பு எப்படி அரும் சன்னியாசம் பண்ணணும்னா எதா இருந்தால் தானே சன்னியாசம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் சன்னியாசம் பண்ணேன்னா அபாவ சன்னியாசம்னு பேர் எதுக்கு இருக்கிறத தான் சன்னியாசம் பண்ண முடியும் இல்லாதத என்னதான் சன்னியாசம் பண்ண முடியும் நம்மக்கிட்ட வண்டி வண்டியாக ராகத்வேஷம் இருக்குது அதை தான் சன்னியாசம் பண்ணணும் வேறு என்னதான் சன்னியாசம் சொத்துருக்கோ இல்லையோ வண்டி வண்டியாக ராகத்வேஷம் இருக்குது அகங்காரம் அதுக்கு மேலே நிற்கிறது அதைத்தானே சன்னியாசம் பண்ணணும் அஹோத்வன பாரம் ஆப்னோதி தத்து விஷ்ணோ பரமம் பதம் அது மேலான பதம் இதுக்கு வியாக்கியானலாம் பண்ணுறாங்க விஷ்ணு சங்கராச்சார சொல்கிறார் விஷ்ணோகோ வியாபனசீலசிய பிரம்மணா இந்த பிரம்ம வியாபனசீலங்கிற வியாபனசீலசிய பிரம்மணஹான்னு போடுறார் வியாபனசீலனை எங்கும் நீக்க மாதிரி நிறைந்த அப்படின்னு ஆகாசமான அது ஜடம் பிரம்மணா இது சைத்தன்யம் அப்படின்னார் சரி அப்புறம் என்ன பரமாத்மனா சங்கராச்சாரர் சொல்கிறார் பரமாத்மனா வாசுதேவாக்கியஸ்ய வாசுதேவன் வாசுதேவன் சொன்னதுனால இது ஹிரண்ய கர்ப்பன் இல்லைங்கிறார் வியாக்கியானகாரர் வாசுதேவன்கிறதுக்கு என்னென்னா வாசுதேவ சப்தத்துக்கே அர்த்தம் நிறைய போடுறாங்க வாசயதி பூதானி ஸ்வஸ்மின் இது வாசு சச்ச அசௌ தேவஸ்ச்ச தீவியதே இது ஸ்வப்பிரகாஷா சஹா வாசுதேவா இத்தியர்த்தா வாசுதேவன்கிற சப்தத்துக்கு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வசிப்பவன் ஒரு அர்த்தம் இருக்கு இங்கே என்ன சொல்கிறார் எல்லா ஜீவர்களும் எவனிடத்தில் வசிக்கிறானோ அவனுக்கு வாசுதேவன் வேறு நான் எல்லா அதான் சொன்னேன் இல்லையா எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் நான் பார்த்தாலும் எவ்வயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமேனா எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருனா அப்போ எல்லாேருக்கும் உள்ள அப்புறம் எல்லாருக்கும் வெளியே அப்போ இது என்னதுக்கு வம்பு கடவுளில் எல்லோரும் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தால் உத்தமம் கடவுள் நமக்கு உள்ளே இருக்கார் கடவுள் வெளியில் இருக்கார் கடவுளுக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் இதெல்லாம் சும்மா கற்பனை கடவுளை தவிர ஒன்றுமே இல்லை ஆகினாலும் அத்தனை பேரும் எதில் இருக்கோம்னா கடவுளில் தான் இருக்கும் கடவுளை விட்டு யார் பிரிய முடியும் கடவுளை விட்டு ஒருத்தரும் பிரிய முடியாது முஸ்லீமாக இருந்தான்னு கிறிஸ்துவராக இருந்தான்னு ஜீவன கொசுவாக இருந்தான்னு ஆகாஷமே பிரிய முடியாது ஜட ஆகாசமே கடவுளை விட்டு பிரிய முடியாதுன்னா மற்ற ஜீவர்களை பற்றி பேஷவாக ஆத்மன ஆகாஷம்பூதா சேதனத்தில் இருந்து தான் ஜடம் கற்பிக்கப்பட்டது அதில் வாஸ்தவமாக ஜடமே மித்யா சேதனம் சத்தியம் ஆஹா விஷ்ணுன்னு சொன்னார் விஷ்ணு பரமம் வாசுதேவன் சங்கராஜரோட லாங்குவேஜ் வா அதுக்கு வியாக்கியானகார சொல்கிறார் வியாசயதி பூத்தானி ஸ்வஸ்மின் எவனிடத்தில் எல்லா ஜீவர்களும் ஒடுங்கி இருக்கிறதோ இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தண்ணீரில் அலைகள் எல்லா அலைகளும் எந்த தண்ணீரில் இருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா அலைகளும் எந்த தண்ணீரில் இருக்கிறதோ அப்படின்னு சொன்னால் புரியறதா புரியலையா அலைகளுக்கும் தண்ணீருக்கும் எவ்வளோ தூரம் கேப்பு வேவ்ஸுக்கும் வாட்டருக்கும் டிஸ்டன்ஸு எவ்வளவு வேவோட வெயிட் என்ன வாட்டரோட வெயிட் என்ன ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நகைக்கும் தங்கத்துக்கும் எவ்வளவு தூரம் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் எல்லா நகைகளும் தங்கத்தில் இருப்பதை போல நீங்கள் கோல்டு கவரிங்கெலாம் சொல்லாதீங்க உதாரணத்துக்காக சொல்லின்றிருங்க ஆக எல்லா நகைகளும் எந்த தங்கத்தில் இருக்கின்றனவோ எல்லா அலைகளும் எந்த தண்ணீரில் இருக்கின்றனவோ அப்படி எல்லா ஜீவர்களும் யாரிடத்தில் இருக்கிறார்கள்னா எல்லா ஜீவர்களும் வாசையி வாசைய தி ஸ்வஸ்மின் வசிக்கும்படி இருக்கிறது அது மாத்திரம் இல்லை வாசுஹுன்னு சொஸ்மின் நிதி வாசுஹூ தேவஹான்னா பிரகாஷாங்கிறார் இதெல்லாம் இந்த கோபால யதீந்திரர் இவர் பேர் கோபால யதீந்திரர்னு ஒருத்தருடைய சங்கரபாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி அதுக்கு பேர் கோபால யதீந்திர டீக்கா ரெண்டு டீக்கா இருக்கு உபனிஷத் மந்திரம் அதுக்கு சங்கர பாஷ்யம் அந்த பாஷ்யத்துக்கு ரெண்டு கமெண்ட்ரி அந்த கமெண்ட்ரியில் ஒரு கமெண்ட்ரி இவர் கோபால யதீந்திர ஆனந்த் ஆனந்தகிரி ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கார் பாஷை டீக்கா எழுதியிருக்கார் கோபாலயதீந்திரர் இன்னொரு டீக்கா எழுதியிருக்கார் இந்த கோபாலயதீந்திரருடைய டீக்காக இன்னும் அழகாக இருக்குது ரொம்ப நாளாக அவர் ஏன்னா ஆனந்தகிரிக்கு பின்னால் வந்திருக்கிற குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு நிறைய சொல்கிறார் ஆகா விஷ்ணுங்கிற பதம் வந்து ஆகாஷத்தை ஆகாசம் இல்லைன்னு சொல்கிறது ஆகா ஜடா காகாசம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக விஷ்ணு பதம் அப்புறம் சங்கராச்சாரியில் பரமம் பதம்னு போட்டதுனால வாசுதேவனுங்கிறத போட்டு வாசுதேவன் சொன்னால் வாசுஹூ தேவஹா ரெண்டாக பிரிக்கிறார் சாதாரணமாக வாசுதேவன்னா வசுதேவருடைய புத்திரன் கிருஷ்ணன் வாசுதேவன் சொல்லுவோம் அது வசுதேவருங்கிறது அவர் நாமரூபத்தோடு இருக்கிற ஒரு மணி ஒருத்தர் அவருடைய புத்திரன் கிருஷ்ணன் அதெல்லாம் சா மேலழிந்த வாரியான அர்த்தம் சொல்லுன்னு இருக்கும் வாஸ்தவமான அர்த்தம் என்னென்ன வாசனாசுவிய வாசித்துவனத்தையும் சர்வூத்தி வாசோசி வாசுதேவ நமோஸ் ஆகியனால எல்லா ஜீவராசிகளுக்குள்ள கிருஷ்ணரேஸ்வரர் சர்வச்சாஹம் ஹிருதி சன்விஷ்டன்ன எத்வான் அனிவர்த்தன் தத்நாம பரமம் நம்ம எதைச்சேப்பிங்க எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் நன்றாக இருக்கிறேன் सर्वस्य विष्ठितं, समं ஜம்ையே ஜனானமியம் ஹஸ்வித்தமம் சர்வரம் அஹ் ஆமாடா கேஷூத்தி அப்படி இருக்கிற போது விஷ்ணு பரமபதம் அங்கீகணும் இந்த ஸ்லோகம் எல்லாம் புரியுறதா ஏற்கனவே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணும் அது இல்லைன்னா புரியாது நான் கொட்டேஷன் தான் சொல்லிட்டுருக்கேன் கிருஷ்ணர் சொல்கிறார் நான் எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறேன் சர்வபூதாசயஸ்திதா க்ஷேத்ரஜஞ்சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத எதுக்கு சொல்கிறேன் விஷ்ணு பரமபதங்கிறது புராணத்தில் சொல்லி பாஞ்சராத்திர ஆகமங்கள்லாம் சொல்கிற மாதிரி அவர் தேச விசேஷம் இல்லை சொல்றதுக்க ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட வடிவம் குறிப்பிட்ட சூழ்நிலை என்பதெல்லாம் மந்த அதிகாரிக்கு சொல்றதுக்கு சொல்றது உத்தம அதிகாரி கிட்ட போய் எப்படி சொல்ல முடியுமா நீதான் விஷ்ணுவின் வாசுதேவன் தேவகாங்கிற பதத்துக்கு பிரகாஷா ஸ்வயம் பிரகாஷா வாசுஹூ பிரகாஷா வாசுஹு தேவகா வாசுதேவஹான்னு ஒரு மீனிங் சொல்கிறார் வாசுகுன்னா எல்லா ஜீவர்களும் எவனிடத்தில் இருக்கின்றனவோ அவன் வாசுஹு அவன் ஸ்வயம் பிரகாஷன் தன்னைத்தானே விளக்கிக் அவன் எதையும் சாராதவன் ஸ்வதந்திரன் எதையும் சார்ந்துராதவன் மித்யாதான் சத்தியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர சத்தியம் மித்யாவையா டிபெண்ட் பண்ணியிருக்கு நகை தங்கத்தை சார்ந்திருக்கிறதே தவிர தங்கம் நகையை சார்ந்து இல்லை அலைகள் தண்ணீரை சார்ந்திருக்கின்றனவே தவிர தண்ணீர் அலைகளை சார்ந்த இல்லை அதை போல எல்லா சமஸ்தகத்தும் சமஸ்தீவர்களும் அந்த தூய உணர்வில் இருக்கின்றன அதனால தான் வாசுகூ ஸ்வயம் பிரகாஷா அப்படின்னு சைத்தன்யத்துக்கு தான் பேர் வாசு தேவஹா அப்படிங்கிறது சங்கராச்சாரியர் சொல்கிறார் வாசுதேவஹா விஷ்ணோகோ வியாபனசீலசிய வாசுதேவஸ்ய வாசுதேவாக்கியசிய அடிக்கடி இந்த வாசுதேவனுங்கிற சப்தம் சங்கராச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்ச சப்தம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிறார் அடிக்கடி வாசுதேவஹா வாசுதேவஹா வாசுதேவான்னு தன்னுடைய உரையில் அடிக்கடி சொல்கிறார் சங்கராச்சாரியர் அடுத்தது பரமம் பதம் பிரகிருஷ்டம் பதம் ஸ்தானம் சொல்கிறார் சொல்ல ஸ்வரூபம் நாம தான் அதுங்கிறார் அகம் அகம்னு சொல்கிறோமே அந்த அகம்தான் விஷ்ணு பதம் விஷ்ணுவின் பரமபதம் அந்த யதார்த்த அகம் அதாவது நான் ரெண்டு நான் இருக்கு அதாவது நான்கிறது ஒரு இண்டிவிஜுவல் நீங்கிறது ஒரு இன்டிவிஜுவல் இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மெனி கான்ஷியஸ்னஸ் இஸ் ஒன் இல்லையா இதில் சந்தேகம் இருக்கோ இது இல்லை நீங்கள் அதுக்கு சாமிஜி அதை மெடிடேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோன்னா இப்போவே கொட்ட கொட்டை முழிச்சுண்டு யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க அதுதான் ஏகாகிரத்தையோடு புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் அப்படியே உடனே கண்ணை மூடிடாதீங்க நம்ம யாரை பார்த்து பேசுறது இல்லை கண்ணை மூடிண்டே பேசலாம் அது பெரு பெரு பெரு பெரு நிலை அப்படின்னு அப்படியே எல்லோரும் சமாதிக்க போயிட வேண்டியதான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொரட்டை சத்து தான் வரும் முடிச்சுட்டு இருக்கிற போது யோசிக்கணும் நான் யாருங்கிறது தான் இந்த விஷயம் ஆகினால அகங்கிறதையே அகங்கிறதையே நான் வேடிக்கை பார்க்குறேன் நான்கிறதையே எது வேடிக்கை பார்க்கறதோ நான்கிறது ஒன்று இருக்கு அந்த நான்கிறது வேடிக்கை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் யார் சொல்றா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப நான் பேசிக் என்பதை நான் அறிகிறேனா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்து சொல்லுகிறேனா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாமல் சொல்லுகிறேனா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் போது நான்கிறது ஒன்னு இருக்கு பேசிக் இந்த நான்கிறத பார்க்குற நான் ஒரு நான் இருக்கா இல்லையா சந்தேகமாக இருக்கா இந்த நான்கிறதை பார்க்குற ஒரு நான் பேருக்கு வச்சிருக்கோம் ஆனால் அது நான்கிறதையும் எடுத்துருவோம் அப்புறம் இந்த நான் எல்லாருக்கும் பொதுவான நான் அதனால தான் ஸ்மால் ஐ கேபிட்டல் ஐ சுப்பீரியர் ஐ லோவர் லெவல் ஐ பாடி மைண்டு காம்ப்ளக்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற ஐ பாடி காம்ம்ப்ளக்ஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற ஐ புரியுதா அதாவது சப்ஜெக்டிவாக எடுத்துக்காம ஆப்ஜெக்டிவாக எடுத்துக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவோம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷனை பிரித்து ஆப்ஜெக்டெல்லாம் வந்து அன்றியல்னு சொல்லிவிட்டு சப்ஜெக்ட்னஸ் ஆல்சோ அன்றியல்னு சொல்லிடுவோம் அப்புறம் என்ன இருக்கும் நான் பூர்ணமே அவசிஷது வாய் முடினு போக வேண்டியதான் மௌனவியாக்கியா பிரகடித பர பிர தத்துவம் யுவானம் அவ்வளோதான் இது மௌனமாக்கணும் நம்முடைய சிந்தனை நம்மை சிந்திக்காமல் அடங்க வைக்க வேண்டும் எப்படி சிந்திக்கணும் தெரியுமோ நம்ம சிந்திக்கிற முறையே சிந்தனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதாக இருக்க வேண்டும் சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்க வேண்டும் சிந்தனைகளோடு நம்மை இணைத்து கொள்ளாத சிந்தனையை சிந்திக்க வேண்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எண்ணங்களோட இணைச்சிக்கவே விடாது எண்ணங்களை சும்மா வேடிக்கை பார்க்கணும் எண்ணங்கள் வரும் எண்ணங்கள் இப்படி இப்படி அலபாயும் எண்ணங்கள் போகும் எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் ஒடுங்கும் எண்ணங்கள் எழும் ஆனா எண்ணங்களை மதிக்காத அறிவு வேணும் அது நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி கட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி ரெண்டும் கட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி எந்த எண்ணத்துக்கும் மதிப்பு கிடையாது அதுதான் விஷ்ணுவின் பரமபதம் அதை இங்கேயே இப்பொழுதே புரிந்து முடியும் புண்ணியம் இருந்தால் அதுக்கு தான் பண்ணுறோம் புண்ணியமெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பண்ணுறோம் ஞானம் ஞேயம் ஞானி கிருஷ்ணரே சொல்கிறார் எங்கிட்ட பக்தி பண்ணினா நான் ஞானத்தை கொடுக்குறேங்கிற தாம் சத்தயுத்தம் பஜதாம் பிரீத்தபூர்வம் ததாமி புதும் தம் ஏன மாமுித்தே பக்திய மாமிஜா யாவன் நஷ்டாஸ் தவ தோ மாம் தவிர்ப்பரம் அதனால் நான் என்ன நல்லா பூஜை பண்ணினா இப்போ எனக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவை புரிய வைக்கிறதுக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் புததாமி புத்தி யோகம் சரி விஷ்ணுவின் பரமபதம் சொல்லியாச்சு அதுதான் வந்து ஸ்வரூபம் டார் சதத்துவங்கிறார் சங்கராச்சாரியர் சதத்துவம் இத்தேதத் எது அசௌ் ஆப்னோத்தி வித்வான் ஆப்னோத்திங்கிறதுக்கு தத் விஷ்ணுவரமதம் ஆப்னோத்திங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் சொல்கிறது முச்சியதே அப்படிங்க ஆப்னோத்தின்னா என்ன அர்த்தம் அடைகிறான்னு அர்த்தம் சங்கராச்சாரியைக்கு என்ன மீன் சொல்கிறார் தெரியுமோ விடுபடுகிறான்னாரு ஆப்னோத்தின்னா அடைகிறான்லவோ சம்ஸ்கிருத்திலே அர்த்தம் சொல்லணும் ஆப்னோத்தின்னா பிராப்னோத்தி எந்தையோ மாற்றியாக போடணும் ஆப்னோத்தின்னா அடைகிறது எங்கே அடைகிறது சித்தஸ்ய சித்தி அடைஞ்சதை எப்படி அடைய நான் மனிதன் நிலையை அடைய போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றும் நான் தெய்வ நிலையில் இருக்கணும் இல்லாட்டி மிருக நிலையில் இருக்கணும் மிருக நிலையிலேருந்து மனித நிலை அடைகிறேன்னு சொல்லணும் இல்லாட்டி தெய்வ நிலையிலேருந்து மனித நிலையை அடைகிறேன்னு சொல்லணும் மனிதனாகத்தானே இருக்கேன் நான் மனிதனை அடைகிறேன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம் இப்போ விவகாரத்தில் சொல்கிறேன் நான் மனிதனை அடைய வேண்டும் அப்படின்னா நீயே மனுஷந்தாப்பா நீ மனுஷங்கிறது நீ புரிஞ்சிட்டாலே போருமே அகம் மனுஷியா அஸ்மி நான் மனிதனாக இருக்கிறேன் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டால் போகிறோம் நான் மனிதனாக இருக்கிறேன் என்பதை அடைய வேணா என்னைக்கு தான் மனுஷனாக போகிறேனோ தெரியலை அப்படின்னா என்ன அர்த்தம் நீ மனுஷனாகத்தானே இருக்கே நீ என்னதுக்கு மனுஷன் ஆகணும்ப்பா அப்படின்னா பார்க்கத்தான் மனுஷனே தவிர நடந்துக்கிற முறையெல்லாம் பார்த்தா மிருகமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் விளக்கம் சொல்கிறோம் ஆனால் மனிதனை அடைய முடியாது நீ உன் மிருகத்தன்மையை விடணுமே தவிர மனிதத்தன்மையை நீ அடைய வேண்டிய அவசியம் இல்லை அதே போல நீ உன்னை மனிதன் என்றும் தனிப்பட்ட உயிரென்றும் நினைத்திருக்கிற தன்மையை விட வேண்டுமே தவிர நீ தெய்வத்தை அடைய முடியாது ஏனென்றால் நீ தெய்வமாகவே இருக்கிறாய் உன்னை மனிதனாகவும் உயிராகவும் நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் அந்த எண்ணத்தை விடு ஆப்னோத்திங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் தன்னை மனிதன் என்றும் உயிரென்றும் என்கின்ற எண்ணத்தை விடுதுகிறான் என்று பொருள் சொல்கிறார் ஆக ஆப்னோத்தி என்றால் முச்சியத்தே விடுபடுகிறான் மோக்ஷங்கிறதுக்கே என்ன அர்த்தம் தெரியுமோ ஒரு அர்த்தம் முக்கியமான அர்த்தம் மோக்ஷனா டு கிவ் அப் எதை கிவ் அப் பண்ணுறது அப்படின்னா தன்னுடைய தனித்தன்மையை தன்னுணர்வை விட்டு விடுவது அதற்கு பெயர்தான் முக்தி தன்னுணர்வை விடுவதே முக்தி நம்முடைய தன்னுணர்வை மாத்திரம் இல்லை நாம் சந்திக்கிற எல்லா தன்னுணர்வும் மாயத்தோற்றம் நாம் சந்திக்கிற அத்தனை தன்னுணர்வுகளும் அது பு புழுவாக இருக்கலாம் பூச்சியாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் அது இந்திரனாகவும் இருக்கலாம் தேவனாகவும் இருக்கலாம் அது சிவனாக இருந்தா என்ன விஷ்ணுவாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன விஷ்ணுங்கிறது ஒரு தன்னுணர்வை கற்பிக்கிறோம் இல்லையா விஷ்ணுங்கிற ஒரு ரூபத்தை கற்பித்து அதுக்கு ஒரு தன்னுணர்வை நாம் தான் கற்பிக்கிறோம் சிவன் ஒரு ரூபத்தை கற்பித்து அதுக்கு ஒரு தன்னுணர்வை கற்பிக்கிறோம் அது அந்த பக்தன் சொல்கிறான் இல்லையா ஒருத்தான் என்ன பண்ணான்னா விஷ்ணுவை பூஜை பண்ணால் விஷ்ணுவை அனுகிரகம் பண்ணலை அப்புறம் சிவனை பூஜை பண்ண ஆரம்பித்தான் அப்புறம் சிவனை பூஜை பண்ணுறபோது அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது இந்த சாம்ராணி காட்டுறேன் இது விஷ்ணு முகத்து மூக்குக்கு போகப்படாதுன்னு விஷ்ணு மூக்கை அடைச்சானான் விஷ்ணு பிரத்யட்சம் ஆயிட்டாரான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சே ஏன்னா விஷ்ணு இருக்காரு நினச்சி தானே மூக்க ஓட்ட மூக்கம் அடைச்சான் விஷ்ணு பிரத்யமாக ஏன்னா இத்தனை வருஷமாக பூஜை பண்ணுறான் விஷ்ணுவை விஷ்ணுவை பிளஸ் பண்ணலை சரி நீ யாரோ சொன்னால் நீ பூஜை பண்ணால் உனக்கு அனுகி கிடைக்காது உன் ஜாதகத்திலேயே சிவனை பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்கனுட்டான் அவன் அதனால் இவன் சிவனை பூஜை பண்ண ஆரம்பித்தான் ஆனாலும் இந்த சென்டிமெண்ட் இத்தனால் பூஜை பண்ணியிருக்கோமோ இந்த விஷ்ணு தூக்கி எங்கேயோ போட்டிருக்கப்படாதோ ஒரு இந்த சுவாமியை அவன் பக்கத்தில் உரமாகவே வச்சுருந்தான் ஆனால் அவருக்கு ஒன்றும் நேவேத்தம் கிடையாது மணியெல்லாம் அடிக்கிறது இல்லை அவருக்கு பூஜை கிடையாது ஊது பத்தி வேகத்தில் பார்க்கப்படம் ஒன்றும் கிடையாது ஆனால் போனால் போயிட்டு போகிறது இத்தனால இருந்தார் இருந்துட்டு போகிறார் அப்படின்னு சும்மா வச்சுட்டான் வெறும் பொம்மையை அப்புறம் நான் சாம்பிராணி காட்டுறதுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டோம் இதை இவரும் மோந்து பார்த்துட்டார்னா என்ன பண்ணுறது அதனால அவர் மூக்கில் போய் சா பஞ்சம் வச்சு அடைச்சான் உடனே அவர் வந்து நேரம் வந்துவிட்டார் பிரத்யக்ஷாயிட்டார் என்னப்பா அப்படின்னு இத்தனை நாளாக உனக்கு பூஜை பண்ணேன் வரல நான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி அந்த சாம்பிராணி போகக்கூடாதுன்னு சொல்லி உன் மூக்கில் வச்சான் இப்ப ஏன் அப்படின்னா நீ இப்போ நான் இருக்கேன்னு ஒத்துண்டேன்னுறான் இதெல்லாம் ரசம் ஞாயம் வச்சுங்கோ இதெல்லாம் தத்துவமாக என்ன என்ன ஓஹோ அப்படியா சுவாமி அப்போ நானும் இதெல்லாம் பண்ணி பார்க்குறேன் பஞ்ச வச்சுக்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இது கதை எதுக்கு சொல்கிறேன் தன்னுணர்வை விடுவது முக்தின்னு சொல்ல வந்தேன் தன்னுணர்வை விடுவதே ஏன் தன்னுணர்வு மாத்திரம் இல்லை நான் சந்திக்கக்கூடிய எல்லா தன்னுணர்வுகளையும் நான் மதிக்கப் போவதில்லை என்னுடைய தன்னுணர்வையும் நான் மதிக்கப் போவதில்லை பிறருடைய தன்னுணர்வுகளையும் நான் பொருட்படுத்தப் போவதில்லை அது எல்லாம் ப்ளஸ் மைனஸ் இருந்துட்டு இருக்கும் ஏன் தன்னுணர்வுலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது எல்லாம் நான் சந்திக்கிற தன்னுணர்வுகளையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது ஆகையினால் இந்த தன்னுணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாலே சம்சாரம் ஆகையனால தன்னுணர்வு ஒரு மாய தோற்றம் என்று தன்னுணர்வை அறிவால் அழிப்பதே முக்தி அறிவால் அழிப்பதே முக்தி பகவான் தூக்கத்தில் நேச்சரில் இந்த மாதிரி கிளாஸ் கேட்டாலே தன்னுணர்வு தானாக போகிறது தூக்கத்தில் முழிச்சுன் இருக்கிற தன்னுணர்வை அழிக்கணும் அறிவால் மூணு மணிக்கு கிளாஸ் வச்சா என்னாகும் ஆக தத் விஷ்ணோகோ பரமம் பதம் ஆக ஆப்னோத்தின்னா முச்சியத்தே சர்வசம்சாரபந்தனை எல்லா சம்சாரத்திலேருந்தும் விடு விடுபடுகிறான் எல்லாத்துலேருந்து அவனுக்கு விடுதலை இந்த ஆத் அதாவது என்னது அந்த தேகாத்ம புத்தி விஷயாத்ம புத்தி தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி இதை விட்டு ஏகாத்ம புத்தி பிரம்மாத்ம புத்தி நிச்சயம் ஏற்பட்டவுடன் இது எல்லாத்தையும் விட்டுடுறான் மோக்ஷுனா டு கிவ் அப் விட்டுடுறான்னு அர்த்தம் அடுத்த மந்திரம் இதை விடுறதுக்கு சரி இப்போ விஷ்ணுவின் பரமபதம்னு சொல்லியாச்சு ஆப்புனோத்தின்னு சொல்லியாச்சு நம்ம அதுக்கு விளக்கமும் சொல்லிவிட்டோம் அந்த விளக்கத்தை புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு மந்திரம் வருகிறது எப்படி அந்த விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவது விஷ்ணுவின் பரமபதம் இப்போ அடுத்த சும்மா இப்போ இத்தனை நேரம் இதுதான் சொல்லிட்டீங்களே சுவாமி என்னது அடைவதுன்னு கேட்குறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் நான் பாடத்துக்காக சொல்கிறேன் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவது எப்படி விஷ்ணுவின் பரமபதம் எது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு எங்கிட்ட கேட்கணும் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எங்கே இல்லைன்னு கேளு எங்கே இல்லை எங்கே இதாக இருக்குது ஆ விஷ்ணுவின் பரமபதம் என் ஸ்வரூபம் நான் ஆப்ஜெக்டும் விஷ்ணு பதம் சப்ஜெக்டும் விஷ்ணுபதம் பரமபதம் அடுத்த மந்திரம் இந்திரிபியே பரம் மன மனசுரா மகான் பர மகமிய புருஷாண்ணி சா கரா பராஹே பரம் மன மனசு பராபுராத்மா மகான் பர மக்தரம் அவருஷ்பிஸ்மரணத்தில் சொல்கிறோம் புருஷாஞ்சித் சா கஷ்ட சாதி உபநிஷத்து என்ன பண்ணுறது நம்முடைய யதார்த்தஸ்வரூபத்தை நாம் சிந்திக்கும்படி பண்ணுறது நமது உண்மை வடிவை என்ன முதல் மந்திரம் என்ன முதல் ரெண்டாவது ரித்தம் பிபந்தௌ சுகிருத்த லோகே குகாம்பிரவிஷ்டௌ பரமே பராார்த்தே ஷாயா தபிதோ வதந்தி பஞ்சானையோ ஏச்சத் திரிணாச்சி கேத்தா அந்த மந்திரத்தை மறக்க விடாது அதை மனசில் வச்சுட்டே தான் பார்த்துட்டு இருக்கணும் இந்த ம உபனிஷத்து இன்ட்ரடக்ஷனில் எந்த மந்திரம் சொல்லித்தோ இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு தான் ஒரு மந்திரத்தையும் கவனிச்சுட்டே இருக்கணும் இந்த மந்திரம் இதோட ஒட்டுறதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும் இந்த மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் என்ன லிங்க் சம்பந்தம் சம்பந்தம் இல்லைன்னா ஏன் சம்பந்தம் இல்லை இருக்குன்னா எப்படி சம்பந்தம் புரிஞ்சணுமே இப்போ ஆத்மானம் ரச்சினம் வித்தியிருந்து ஒம்பது மந்திரம் பார்த்துட்டோம் பத்தாவது மந்திரமும் பத்தாவது மந்திரம் தான் இப்போ படிச்சுன்னு இருக்கோம் பத்து 11 படிக்கிறோம் அதுக்கு வழி சொல்கிறார் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரோ எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக நம்ம எப்போ பார்த்தாலும் வெளியவே பராக்கு பார்த்து இனி அடுத்த இதே அடுத்த வள்ளி ஆரம்பிக்க போகிறது அதனால நம்ம எக்ஸ்ட்ரோவர்டடாக இருக்கிற நம்மள திங்கிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்டடாகவே இருக்குது நாம் சிந்திக்கிறதெல்லாம் புறத்தை பற்றி புறத்தில் இருக்கிற மனுஷர்களை பற்றி புறத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி அரசியலை பற்றி வீட்டை பற்றி பணத்தை பற்றி மனைவியை பற்றி உறவுகளை பற்றி இதே தானே எப்போ பார்த்தாலும் நம்ம விறத்தி முழுக்க என்ன இருக்குது எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழ நெஞ்சம் புண்ணாக செய்ததுனி போதும் பராபரமே அழுத்து போச்சவருக்கு போரும் போருங்கிற நம்ம விறத்தி முழுக்க லௌக்கிக விஷயங்களாகவே இருக்குது விறத்தி முழுக்க லௌக்கிக விஷயங்கள் கொஞ்சம் பக்குவம் இருந்தால் என்ன இருக்குன்னா இந்த வைதிக விறத்தி தார்மிக விறத்தி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ரொட்டீனில் விறத்தி இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறார் ஆத்ம விறத்தி ஆத்ம ஏகாத்ம விறத்தி பிரம்மாத்ம ஐக்கிய விறத்தி அந்த விற்பிக்கு போகணும் எண்ணமெல்லாம் அது நிறைஞ்சிருக்கணும் மனசில் அப்போத்தான் வந்து ஞான நிஷ்ட முக்தி நிஷ்ட ஏற்படும்க்காக விஷ்ணுவோட பரமபதத்துக்கு விஷ்ணுவின் பரமபதம் நம் ஸ்வரூபம் என்றால் என்னையே எண்ணெய் என்னையே என்னையே நினச்சிட்டு எப்படி இருக்கிறது இது கொஞ்சம் கடினந்தான் நினைக்க வேண்டான்னு சொல்கிறீங்க அதான் நினையாமல் நினைந்து சொல்லாமல் சொல்லி உறங்காமல் உறங்கி படிக்காமல் படித்து சாப்பிடாமல் சாப்பிட்டு பேசாமல் பேசி அதுதான் தூங்காமல் தூங்கி கனவு காணாமல் கனவு கண்டு எல்லாம் இதுதான் பிறக்காமல் பிறந்து வாழாமல் வாழ்ந்து சாகாமல் செத்து செத்தும் சாகாமல் இப்படியோ போடுங்க இப்படி தான் சொல்ல முடியும் ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்வார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும் அதனால மெனைக்கெட்டு உட்காந்து படித்தா புரியும் புரியணும் ஆக இதுக்கு ஒரு வழி சொல்கிறார் நீ முதல்ல வெளியிலேருந்து உள்ள போ உள்ளப்போ இப்போ ஆத்மானம் ரத்தினம் வித்தி ர சரீரம் ரத்தமேபத்து புத்தின் அதெல்லாம் மந்திரங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ என்ன சொல்கிறார் விஷ்ணுவோட பரமபதம் எங்கே இருக்குது தெரியுமோ நீ தான் அது நான் தான் அதுன்னு அதை அடையிறது எப்படின்னா அதுக்கு ஒரு வழி சொல்கிறார் கிருஷ்ணரும் கீதையில் சொல்கிறார் ரெண்டாவது அத்தியாயத்தில் இந்த மந்திரமும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது ஆனால் அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசமும் இருக்குது கீதையில் கடைசியில் மூணாவது அத்தியாயத்தில் வர்றது தஸ்மாத்வமிந்திரியான் யாதவ் நியம்யபர தருஷபாப்மான ஞான விஜயான நாசனம் அந்த மந்திரத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டாபிக்கையே யோசித்து பார்த்தா தெரியும் அர்ஜுனன் கேட்குறான் மனுஷன் ஏன் வந்து தெரிஞ்சே பாவம் செய்கிறான் அப்படின்னு கேட்குறோம் அப்படி அர்த்தம் பண்ணுறோம் அதை வருஷம் அத்த கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வாரஷ்ணேய பலாதிப நியோஜிதா இதுதான் ஆரம்பம் அர்ஜுனுடைய கேள்வி மூணாவது அத்தியாயத்தில் கடைசி போர்ஷன் எதனால் தூண்டப்பட்டு மனுஷன் பாவத்தை பண்ணுறான் பாவத்தோட பலன் யாருக்கு பிடிக்கும் பாவத்தினுடைய பலன் துன்பம்னு சாஸ்திரம் சொல்லுகிறது புண்ணியத்தின் பலன் இன்பம் பாவத்தின் பலன் துன்பம்னு சொல்கிறது தெரியும் தெரியும் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் கட்டாயம் ஏதோ தூண்டப்பட்டு பாவத்தை ஏன் செய்கிறான் அப்படின்னு கேட்குறான் அனிச்சன்னபி வாரஷ்ணேய பலாதிவ நியோஜிதா பாபஃபலம் அனிச்சன்னபி நியோஜித்தா இவர் பாவத்தின் பலனை விரும்பாவிட்டாலும் ஏன் மனிதன் பாவம் செய்கிறான் இது அர்ஜுனுடைய கேள்வி அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்கிறார் ஆசை அவ்வளோ பலமாக இருக்குங்கிறார் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அதில் இருக்கிற அபூர்ணத்துவம் அதனால் இருக்கிற ராகத்வேஷம் ஆசை அதனால் ஓயாத கர்மா அதுதான் இவ்வளோ பாபத்துக்கெல்லாம் காரணம் அழுத்தமாக சொல்கிறார் காம ஏஷக் க்ரோத ஏஷ ரஜோகுண சமுதவா மகாசனோ மகாபாப்மா வித்தேன மக வைரிணம் தூமேனா பிரியத்தே வன்னி யதாதரிசோ மலேனச்சி அதில் வர்ணனை பண்ணுறார் மனசில் இருக்கிற காமம் பலமான காமந்தான் காரணம் அப்படின்னார் அந்த காமந்தான் கோபமாகவும் மாறுறதுன்னார் ஏற்கனவே சொன்னார் ரெண்டாவது அத்தியாயத்தில் தியாயத்தோ விஷயான் பும்சாக சங்கஸ்தேஷூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா அதோட அதனுடைய விளக்கம் தான் இந்த அத்தியாயத்து மூணாவது அத்தியாயத்து அப்போ அதை வர்ணிக்கிறார் நெருப்பை புக மூடி இருக்கிற மாதிரி கண்ணாடி அழுக்கு மூடி இருக்கிற மாதிரி கர்ப்பப்பை கர்ப்பத்தை கர்ப்பப்பை மூடி இருக்கிற மாதிரி அறிவை ஆசை மூடி இருக்குன்னார் அதனால என்ன ஆச்சு நான் ஆசை ஞானமேதன் இது ரொம்ப சத்ருவாக இருக்குது கூடவே இருந்து நம்மளை குழி பறிக்கிறது இந்த ஆசை என்னது தாய்மாரி ஹிதசத்ருவாக மடி மடமை குடிகொள்ளுது அப்படின்பார் ஹிதசத்ரு நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி நமக்கு கெடுதல் பண்ணுறது நம்ம ஆசை அது ரொம்ப அதை நீக்கிறது கடினம்தாங்கிறார் சரி அதுக்கு என்ன பண்ணுறது அது காமரூப்பேன கவுந்தேய துஷ்பூரேனா அலையினச்ச ஆகையினால என்ன பண்ணுறதுனா தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்யன்னு முதல்ல இந்திரியங்களை கட்டுப்படுத்து ஆதவ் இந்திரியாணி நியம்யன் முதல்ல என்ன பண்ணுற ஆசிரமத்துக்குள்ளே போய்டும் ஃபோனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடு உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை நீ செத்து போனால் அந்த ஃபோனை தூக்கி தான் போகிற தூக்கி போடும் சொல்றன் எல்லாத்தையும் தூக்கி போடும் என்ன பண்றது முதல்ல சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணு ஸ்டார்டிங் அதுவே கொஞ்சம் தான் கொஞ்சம் நல்லாவே கஷ்டம் அது இந்தியாணி நியமியம் அதுக்கப்புறம் மனச நியம்ய புத்தி நியமியு போடணும் ஆ தஸ்மாந்திரியாணியாதோ நியமிய பரத ரிஷப பாப்மானம் பிரஜகி ஹேனம் ஞானவிஜானநாசனம் ஞானவிஞ்ஞானநாசனம் ஏனம் காமம் பாப்மானம் பிரஜகி எவ்வளோ அட்ஜக்டிவ் பாவத்துக்கு காரணமான இந்த ஆசை அறிவையும் சிறந்த அறிவையும் அழிக்கும் இந்த ஆசை ஞான விஜான நாசனம் காமம் ஏன் காமோ நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கிற இந்த ஆசை அவனுக்கு தெரியும் தன்னஞ்சறிவது பொய்யற்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஆசை வடிவெடுத்து இது பண்ணுறது ஆறா இயற்கை அவான்னார் வள்ளுவர் தாங்க முடியாது அதாவது ஆரம்ப மாட்டேங்கிறதான் ஆசைக்கோர் அளவில்லை அப்படி பலமாக நஜாது காமக் காமானாம் உபபோகேன சாமி அதை அனுபவிச்சு அனுபவித்து இந்த ஆசையை தீர்த்துடலான்னா விட்டு நெருப்பு அணைக்கிற மாதிரி இருக்குது ஆஹா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த உபாயம் சொன்னார் தஸ்மாத் இந்திரியாண்யாதோ நியம்யான்னு சொன்னார் நம்ம அதுக்கப்புறம் மனஹா நியம்மிய புத்தி நியம்யான்னு படிச்சுக்கணும் அங்கேயும் இதை சொல்லப்பட்டுருக்கு கீதையில் அதுக்காக சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு உபாயம் சொன்னார் முதல்ல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு அப்புறம் இன்னொரு உபாயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஞானோபாயம் சொல்கிறார் இந்திரியாணி பராணியாகு இந்திரியேபிய பரம் மனஹா மனசஸ்து பராபுத்தி யோ பரதஸ்து சஹா புத்திக்கு அப்பாற்பட்டது இந்திரியங்களை காட்டிலும் உயர்ந்தது மனம் மனதைக் காட்டிலும் உயர்ந்தது புத்தி புத்தியை காட்டிலும் உயர்ந்தது அதுனர் மொட்டையாக நிறுத்திவிட்டார் அது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார் ஏவம் புத்தே பரம் புத்வா சமஸ்தியாத்மான ஆத்மனா ஜெயிசத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம் ஆகவே இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு ஆசையிலிருந்து விடுபடு அகாமமான ஆத்மாவை அறிஞ்சு காமத்தை ஜ நீ நித்திய அகாமஸ்வரூபகா நீண்டும் காமமில்லாத ஸ்வரூபம் ஆனால் இந்த காமத்தோடு சேர்ந்து விட்டதுனால நீ அவஸ்தப்படுற நீ காமன் ஆயிட்ட உண்மையிலே வாஸ்தவமா நீ அகாமன் அகாமனாகிய நீ அந்த உன்னை இணைச்சின்றதுனால நீ காமியாக மாறிட்ட காம காமியாயிட்ட ஆகையினால இதை நீ விடு இது என்ன பண்ணுறதுன்னா இதுலேருந்து விடுபடுறதுன்னா அதை விடுறது தான் இந்த ஐடென்டிஃபிகேஷனை விடுறதுதான் நம்ம இணைச்சி ஒட்டின்னு இருக்கோம் இல்லையா விடமாட்டேன் அதை வந்து ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் அதை பிடிச்சிட்டு அதை பிடிச்சி இதை பிடிச்சிட்டு எத்தனையோ பிடிச்சி நோக்கான் இருக்கும் இந்த சாஸ்திரம் சொல்கிறது இந்த நான்கிறதையே விட்டுவிடும் அதை விட்டால் எல்லாம் சர்வ என்னதுன்னா அதுதான் பெரிய விடுதலை அதனால தானே உணர்வு கட்டு என் உள்ளமும் கட்டு நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாகமோ என்ன பாட்டுது யாரும் எழுத முடிய முடியும் ஊண்கட்டு மாருதம் கட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு திருவாச்சகம் இது ஊன்கட்டு உணர்வு என் உள்ளமும் கெட்டு நான் கெட்டவா கடவுளுக்கு என்னென்ன நான் கெட்டவான்னு பேர் நான் இல்லாத இடத்துல ஆண்டவன் இருக்கார் முத்துசாமி தீட்சிதர் ரங்கநாதரை பாடுற போது எனக்கு உடம்பையும் மனசுலையும் உயிரிலையும் பற்று இல்லாமல் போச்சுன்னா நானும் ரங்கநாதன் மாமக விதேகம் முக்தி தாயக்கம் ரங்கநாயக்கம் பஜேகம் ரங்கநாயக்கி சமேதம் ரங்கநாயக்கம் பஜேகம் வழி சொல்ற அதாவது என்ன சொல்ல வந்தேன் பகவத்கீதை மூணாவது அத்தியாயம் கடைசி பகுதியை ஒப்பிட்டு பாருங்கள் சொன்னது கம்பேர் பண்ணி பாருங்கோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் சாஸ்திரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அவங்ககிட்ட எவ்வளோ ரூவா இருக்குது இவன் எப்படி வச்சுருக்கான் அதை கம்பேர்லாம் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணணும்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணணும் அங்கே பாரதியார் என்ன சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் தாய்மான்வர் என்ன சொல்லியிருக்கார் மாணிக்க வாச்சகர் என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் நச்சிகேதை என்ன சொல்கிறான் யமதர்மராஜா என்ன சொல்கிறார் அதை பார்க்க கூடாதோ சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் ராமானுஜாச்சாரியார் என்ன சொல்கிறார் மதுவாச்சாரியார் என்ன சொல்கிறார் நிம்பர்க்காச்சாரியார் என்ன சொல்கிறார் வல்லபாச்சாரியார் என்ன சொல்கிறார் நீலகண்ட சிவாச்சாரியார் என்ன சொல்கிறார் அதை கம்பேர் பண்ணி பார்த்தாலாவது நமக்கு ஏதாவது விஷயங்களாவது கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் இதை தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லையே அது நாளாக நாளாக என்னதுண்ணா என்னது தாய்மானவர் சொன்ன மாதிரி பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குதுன்னா அதை விட வேண்டாம் இங்கே வந்து சொல்கிற அர்த்தாக இந்திரியப்பியா பராக அந்த இடத்துல என்னன்னா இந்தியங்கள் உயர்ந்தது கிருஷ்ணர் இங்கே பராணியாகுமிக்கிறது இந்தியங்கள் மேலானவைகள் உள்ளே இருப்பவைகள் அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க உள்ளே இருப்பது நுண்மையானது மேலானது மேலானது உயர்ந்தது சிறந்தது அப்படி அர்த்தம் இருக்கு புலன்களை காட்டிலும் பொறிகள் மேலானவை என்பது கிருஷ்ணர் சொல்வது அதாவது ஆப்ஜெக்ட் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது விஷயங்கள் உயர்ந்ததா இந்திரியங்கள் உயர்ந்ததா கண்ணு உயர்ந்ததா கண்ணால் காணப்படும் நிறம் உயர்ந்ததா எது உயர்ந்தோ கொஞ்சம் கடினம் அது இங்கே அதுதான் இருக்கு இங்கே அதுதான் இருக்குது நிறம் ஒன்று இல்லைன்னா கண்ணுக்கே மதிப்பு இல்லை ஆனால் கண்ணு இல்லைன்னா நிறத்தை தெரிஞ்சுக்க முடியாது நிறம் கண்ணை பிரகாசப்படுத்துகிறதா கண்கள் நிறத்தை பிரகாசப்படுத்துகின்றனவா அப்படின்னு ஒரு கேள்வி நாளைக்கு பதில் ஓம் சகனாவ சஹன புனக்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினஸ்துமாவித் ஓம் சாந்திஷாந்திஷாந்தி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி